மீது சத்தியமாக ஏமன் நாட்டு சிறிய ஆடு போல் வரிசையின் நடுவே ஷைதான் நுடைவதை பார்த்தேன் என்று நபி சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஆறு ஆறு ஏழு